நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டெசிபல் என்பது ஒலியின் அளவை அளக்க உதவும் அழகு ஆகும் இரண்டு இந்தியாவில் ஹம்பியின் பாலடைந்த சின்னங்கள் விஜயநகர பேரரசு காலத்தின் சின்னங்களாக உள்ளன மூன்று டாண்டியா நடனம் குஜராத் மாநிலத்தில் புகழ்பெற்றது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமான தேசிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது இரண்டு நிலவு இல்லாத இரு கோள்கள் எவை மூன்று ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை எடுத்து செல்லும் செல்லின் உறுப்பு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி